வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது உலக சந்தை பொருளாதாரம் இது ஒரு மிக கடினமான காலகட்டம் ஏனென்றால் நாம் எவ்வளவு விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு தரமாக இருப்பதில்லை அதற்கான காரணம் என்னவென்றால் நாம் அந்த பொருளை விற்பவருடைய வார்த்தைகளை நம்பி பெரும்பாலும் பொருட்களை வாங்கி வருகிறோம் அல்லது அந்த பொருட்களை தயார் செய்யக்கூடிய திருவனத்தின் விளம்பரங்களை கண்டு இந்த பொருட்களை வாங்கி வருகிறோம் இது சரியான அணுகுமுறையா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில் ஏனென்றால் இன்றைய சந்தை பொருளாதாரத்தின் ஒவ்வொரு வணிகர்களுக்கிடையே போட்டி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கிடையே ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே போட்டி உதாரணமாக அமெரிக்காவை எடுத்துக்கொள்வோம் அமெரிக்காவை பொறுத்தவரை உலகில் எல்லா நாடுகளுக்கும் தம்முடைய பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டு ஆனால் தாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு குறைந்தபட்ச வரியே விதிக்க வேண்டும் அவ்வாறின்றி வேறு ஏதேனும் நாடுகள் அதிகபட்சமான வரியை விதிக்கும் அந்த நாட்டினை மிரட்டி தம்முடைய வார்த்தைக்கு பணிய வைத்துவிடும் இதுபோல வழுக்கட்டாயமாக பொருட்களை நம் மீது திணிக்கக்கூடிய சூழலில் நாம் இன்று வாழ்ந்து வருகிறோம் ஆனால் வாணிகம் என்பது என்ன அப்படின்னா வாணிகம் என்பது மிக நியாயமாக நடுவு நடந்து கொள்வதுதான் உண்மையான வணிகர்கள் தம்முடைய பொருளை விற்பனை செய்யும் பொழுது பிறருடைய பொருளை பழித்து கூறக்கூடாது அல்லது தாழ்வாக கூறக்கூடாது என்பதுதான் இலக்கணம் அந்த இலக்கணங்கள் எல்லாம் இன்றைய சண்டை பொருளாதாரத்தில் காணாமல் போய்விட்டதோ என்றுதான் தோன்றும் நம் சான்றோர்கள் பொருட்களுக்கு பொருட்கள் என்று வணிகம் செய்து வந்தார்கள் இங்கிருந்து உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு இணையான வேறு பல பொருட்களை அங்கிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் பிற நாட்டினுடைய பொருட்களையும் தம் பொருள் போலே பாவித்து அணுகினார்கள் அந்த நிலையில் இருந்து மாறும் பொழுதுதான் பொருட்களுடைய தரமோ பொருட்களுடைய நம்பகத்தன்மையோ அற்றுப்போகிறது இதனை உணர்த்த வள்ளுவர் மிக தெளிவாக கூறுவார் வணிகர்கள் தம்முடைய பொருளை எவ்வாறு பாதிக்கிறார்களோ அதே போல் பிறருடைய பொருளையும் பாதிக்கும் பொழுது அவர் மிகச்சிறந்த வணிகராக மாறுவார் என்று குறிப்பிடுவார் ஆகையினால் நாமும் நம்முடைய பொருள் என்று பாதுகாப்பாக வைத்திருக்கிறோமோ நம்முடைய பொருளுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு வழங்குகிறோமோ அதே அளவிற்கு பிறருடைய பொருளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் பிறருடைய பொருளின் மதிப்பையும் உணர்ந்து அவ்வாறு நடந்து கொள்ளும் பொழுது எல்லோருடையும் சென்று சேரும் அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் அந்த வணிகம் என்பது மிகச்சிறந்த முறையில் நடைபெறும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை எண் நூத்தி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் மீண்டும் குரல் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி